வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்துல் ஜாஃபர் நான் காத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஹையர் செகண்டரி அதாவது மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வரலாறு பாதை நடத்திட்டு இருக்கேன் அப்ப மாணவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நிறைய கோபங்கள்லாம் வந்துருக்கோம் சார் அதாவது மாணவர்களுக்கும் நமக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடுகள் அல்லது கோபத்தை தூண்டுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் என்னேஜ் மாணவர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் கோபமா தவிர்க்கணும் ஏமாத்திட்டு போய் இல்லையா உண்மைதான் அதுலயும் உண்மை இல்லாம இல்லை கட்டாயம் உண்மை இருக்கு கொஞ்சம் கடிஞ்சு சொன்னோம்னா அதுக்கான உண்மையாவே வந்து ஒரு டைம் கன்சியூமி ப்ராசஸ் ஆனா அதுல வந்து ஒரு நீடித்த பலன் அப்படிங்கறது கிடைக்கும் கோபமா <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> அப்படிங்கறது பசங்கள்கிட்ட அதே மாதிரி கோவப்படுவா கோபத்தை வந்து நமக்கு கோபமா தூண்டுனாலும் சரி அந்த நேரத்துல வந்து நம்ம உணர்ச்சி பேசாம இருந்தது நல்லது எப்படி சார் பேசாம இருக்கும் போது வரும் இல்ல அத உண்மைதான் சார் அந்த மாதிரி நேரங்களில் வந்து கொஞ்சம் மெதுவா ஏதாவது வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு அவாய்டை நடத்துறது பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய கோபம் வரக்கூடிய குணத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அது உங்களுக்கு எதுவும் முயற்சிகள் இருக்கா இல்ல இல்ல அதாவது சார் அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் பிரேயர்னாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றி தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சார் பிரேயரும்பாலும் சார் அதுதான் சார் அது மாதிரி பெட்டரா பண்ணிருக்கலாம் நைட்டு ஒரு படுக்கைக்கு வந்த மணில இருந்து கோபம் வந்து கத்துவாப்பல கண்டுக்கிறதில்ல அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நடிக்காது சார் அதிக கோவம் அந்த கோவம்லாம் ஒரு கருத்து சொல்றாங்க கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே பொதுவா சொல்றாங்க அதிகமா வெளிப்படுத்துறோம் இருக்கு ஓகே ஓகே கரெக்ட் கோபத்தை மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு ஆசிரியராகவும் நல்ல ஒரு கணவராகவும் நல்ல ஒரு பெற்றோராகவும் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க கரெக்டாக சார் அப்படி இருந்தாதான் வந்து நம்ம ஒரு நீடித்து ஒரு என்னது ஒரு கண்டினியா ஒரு பண்ண முடியும் இருக்கும் இதை விட பணத்தை சேர்க்கிறதோ மத்த எதை சேர்க்கிறத விட ஆஸ்களை சேர்க்கறத ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல உறவுகளை சேர்க்கறதா ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நெற்ற நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க ஒரு காலத்துல வந்து ஒரு ரேடியோட இம்பார்ட்டன் இம்பார்டன் மீடியா அடுத்தது வந்து மல்டி மீடியா சூழ்நிலையில மறுபடியும் வந்து அந்த ரேடியோ கேக்குற உணர்வை வந்து ஏற்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இந்த காலத்துல வந்து ஒரு தேவையானது சார் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து ரேடியோல கிடைச்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு டிவில எல்லாம் கிடைக்கிறது இல்லை டிவிய கிடைக்கிறதெல்லாம் இன்பர்மேஷன் அந்த ஒரு கேப்ப வந்து இன்னைக்கு வந்து முழுமையா நெற்றினை வந்து சார் நன்றி இதை கேட்கணும் அந்த காலத்துல சொல்லுவாங்க திருக்குறள திருவள்ளுவரே சொல்லிப்பாரு செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்ல அதாவது நேர்களோம் இது பற்றி உங்களுடைய கருத்து சார் இப்ப இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அவங்க வந்து கோபத்தை பத்தியோ அல்லது ஒரு இதை பத்தியோ என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வெளியே கொண்டு வரதுக்கு உறவு சார் இது வந்து கட்டாயம் சார் கட்டாயம் சார் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல சார் கட்டாயமா இது மாதிரியான ஒரு ஆளுமை வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்து நற்றினை கொடுத்துட்டு வருது அத இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்க நண்பர்கள்டையும் சொல்லுங்க நற்றினை இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களையும் பங்களிப்பு செய்ய சொல்லுங்க கரெக்டாக கரெக்டாக நான் எல்லாருக்கும் சொல்றேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் வணக்கம்